நீ பிராம உ சொன்ன போதே இவன் மனசுல துரோணத்தை கூட வேகமா உமக்கு எங்க கிட்ட எல்லாம் பிரியமில்ல பாண்ட தான் பிரியம் நீ இவன் மேலுக்குதான் என்று அவளை சொன்ன கண்ணன் அது அவன் வாயிலேயே வந்து சூழ்நாள் பாண்டு புத்திராம் ஆச்சாரியான் பாண்டுபுத்திராவுக்கு ஆச்சாரியால் துரோணரே எங்களுக்கு நீ இது ஆச்சாரியம் இல்லை எங்களை காப்பாத்திரங்கிற அண்ணன் சொன்னால் இந்த பதினெட்டு நாள் யுகத்திலேயும் இவா உயிரோட இருந்த நாட்கள் பீஷ்மரும் துரோணரும் பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணி பூஜை பண்ணிட்டு பரபரபோதோ என்ன சொல்லிட்டு பரட்டாள் பாண்டவாளுக்கு ஜெயம் உண்டாகணும்னு பரபர்தான் இவா விருக்கல் ஜெயம் பாண்டவாளுக்கு கஷ்டம் வரப்படாது நினைக்கிறாடா இருக்கிறாரு சண்டைக்கு போற போது பார்த்தா ஜெயம் இப்படி போய் உணரி அவ சைன்யத்தில் சைன்யத்தில் இருக்கிற ஆட்கொண்டு பேரெல்லாம் சொல்லிட்டு நம்ம சைன்யத்துல ஆட்கள் சொல்லி எல்லாருடைய சொல்லிவிட்டு கடைசியில ஓராத காலம் அவன் வாயிலும் நம்ம கட்சியில வந்திருக்காளே ராஜாக்களும் சைன்யங்களும் எப்படி வந்திருக்காள் தெரியுமா சூடா சத்த ஜீவிதா பல சூடர்கள் எனக்காக உயிரை விட்டுட்டு வந்திருக்காள் அவங்க வாயில பகவசூரா மதத்தே கெட்ட ஜீவிதா எனக்காக உயிரை கூட தியாகம் பண்ணிட்டு வந்திருக்காள் எல்லாரும் இந்த பெயரால் எல்லாரும் கூட போறான் அவன் வாயிலே அப்படி வருதுன்னு கட்ட சொல்ற அவங்கள சொல்ல வாக்குற எனக்காக எல்லோரும் மதத்தே கெட்ட ஜீவிதா அவன் விடப்பட்ட உயிருடன் வந்திருக்காள் எல்லாரும் உயிர விட்டுட்டு வந்துட்டான் அப்படி சொல்றாள் விநியோகம் உடனே இவா சிந்தனை ஊதினாள் இவா கட்சியிலே பீஷ்ப துணாதிகள் எல்லாம் சங்கநாதம் மணினாள் இதை சொல்லிவிட்டு உடனே சுவாமியும் அர்ஜுனனும் சங்கம் வச்சதுக்கு தனி ஸ்லோகம் தனி பதம் தனி பெருமை அப்படி சொல்றாள் யாரு ததஸ்வே மகதி ஒன்புதரை கட்டின தேரா நாலு ஒன்புதனைகள் கட்டின தேரா அதுல மாதவனும் அர்ஜுனனும் திவ்யமான சங்கங்களை வாசித்தார்கள் அவெல்லாம் வெறும் சங்கத்தை வாசித்தான்னு என்று சொன்னாள் இங்கே திவ்யவும் இது என்னவோ ஒருமனை அப்படி பேர கலர் கொடுத்து நல்ல நே தலைவனின் திவ்யமான சங்கம் இது அந்த சங்கங்களை ரெண்டு பேர்களும் வாசித்தார்கள் வாசித்தவர்கள் யாரு என்றால் மாதவஹா பாண்டவகா மாதவா லட்சியாக லட்சுமிபதியும் சுத்த சித்தம் உள்ள அர்ஜுனனுங்கிறாள் இதனால நமக்கு காட்டி கொடுக்குறாள் லட்சிபதி எங்க இருக்கணும் அங்கதான் ஜெயம் அங்கதான் ஸ்ரீகம்தி என்று காட்டணும் மாதவஹா பாண்டவர் இரண்டு பேர்களிடும்கதிச்சந்த பெல உட்கார்ந்து கொண்டு வாசித்தார்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து உட்கார்ந்தது சங்கனாத மணினாலா இதனுடைய தாற்பயம் என்னன்னா சங்கமானது ஓம் எழுதினா இந்த பிரணவம் எப்படியோ அப்படி இருக்கு இந்த சங்கம் பிரணவார்த்த விசாரம் பண்ணினாலா சுவாமியும் அர்ஜுனும் சுவாமி அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணினாலா பிரணவத்தின் ஓங்காரத்தின் அர்த்தத்தை அவர்கள் பேசினார்கள் என்று சொல்வதை இந்த வரும் திரௌணாதிகள் ஊதின சங்கம் இல்ல திவ்யமான சங்கம் வேகத்தில் பிரதிபாதனம் பண்ணப்பட்டதான சங்கம் போன்ற பிரணவார்த்த விசாரம் பண்ணினார் பிரணவத்தனுடைய அர்த்தத்தை சுவாமியும் அர்ஜுனனும் விசாரம் பண்ணினாள் எந்த அர்த்தம் கூட கிடைக்கிறதுதான் மலைக்கும் பேரு பிரம்மாரப்பட்ட மலையில உ பேசினா அது எப்பதிரங்க அந்த மலையை என்ன அர்த்தம் நாலு வேணங்கள் நாலு வேர சாரமான பிரணவார்த்தத்தை சுவாமி அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணினாள் என்ன சொல்லி இருக்குறதா அவங்க இருக்கிற கடுதல் விடுதல் எல்லாம் ஒளியை தள்ளிப்படுது அவன் சில மருந்து சாப்பிட வாத்தி தானா பண்ணும் பாத்தி பண்றதுக்கான மருந்து அது உள்ள இருக்கிற தோஷங்கள் எல்லாம் வந்துவிடும் அது மாதிரி கட்ட காத்த எல்லாத்தையும் முழுங்குறத கேட்பா அதுக்கு அந்த குரு வாசனையெல்லாம் போகணுமே அதுக்காகத்தான் நாமெல்லாம் கிரகஸ்தான் இருக்கிறோம் கேவல பிரணவத்தை ஜென்மம்ன்றதில்லை கேவல பிரணவத்தை ஜென்மம்லாம் என்ன பண்ண முடியுமோ பத் புத்திராதிகள் பொதுக்கூடத்தை வச்ச புயம் எல்லாம் கூட போடும் கிரக்தனுக்கு அதெல்லாம் போய் பொங்கல் பொண்ணு கல்யாணம் பண்ணுவேன் புயல் கூட்டா காலேஜுக்கு பணம் கட்டுவன அதனால கிரக்தன் கேவல பிரணவத்தை ஜென்மன்படாது ஏதாவது ஜென்ம பண்ணலாம் சன்னியாசி தான் பிரணவத்தை ஜென்மம் பிரணவம் சொல்லிட்டே இருக்கலாம் உட்கார்ந்து அர்ஜுனனும் இப்படி பல அர்த்தங்கள் கீதையில் ரொம்ப சன்னியாசிகள் சாதாரணமான அர்த்தம் சொன்னதாக இருக்குமா எத்தனை நாள் சொல்லப்போறையுன்னு சொல்ல பொருள் கேக்குற பெரிய விருந்து கொடுப்பா நிறையா அப்புறம் மேல பட்சங்கள் எல்லாம் இருக்கு அது மாதிரி இனிமே கீஷ்மவகம் கிருஷ்ண யுத்தம் ரொம்ப அபாரமான யுத்தம் துரோண யுத்தம் கர்ணயுத்தம் ஜெயத்ரவதம் அபிமன்யுவதம் சதபத்ய அத்தியாயம் திரோண யுத்தத்திலே ஒரு குருத்தம் வந்து அஜித்தி விதற்கிறது உத்தாசம் பண்றது அது யாரும் கேட்க போறோம் இது மாதிரி பெரிய நேர சாந்தி பருவா ஆண் சாஸ்திரம் பருவா மோட்ச தர்மம் அதனால மந்தையினும் கீதையும் சொல்லவும் சொல்லலாம் ரெண்டு மூணு மாசம் சொல்லுவேன் நானே தெய்வமா சொல்ல முடியாது இல்ல ஏன்னா பெரிய சமுத்திரம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய என்ன சரித்திரம் இருக்குன்னு நாம் கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால கீர்த்தை வந்து இன்னைக்குதான் கீர்த்தை சொல்லலாம் நினைச்சுக்கிட்டு ஒரு தினம் தான் சொல்ல போறேன் அதனால தாரமாக உள்ள ஆரம்ப ஸ்லோகங்களே அர்த்தம் என்ன பண்ணுறேன் இந்த வேதாந்தத்தை உபதேசம் கிரணம் கொஞ்சமாவது ஒயிலாம் ஏதாவது வெள்ளி போட்டு வாரி அடிக்கிறதா இருந்தா தடவர்கள்ல இந்த வயலில் வேலை செய்யணும்னு ஏதாவது பத்து தூச்சலாவது போட்டா தான் அப்படியே வாரி கொண்டு போய் காலம் ஒரே வெயில் அடிச்சு அரைச்சு கொஞ்சமாவது வைலாக்கியம் வரணும் அந்த சமயத்தில் எதிர்பார்த்து இருந்தார் கொஞ்சம் இது போர் அரைச்சுடுவோம் பத்து தூக்க போட்டு வாரி அரைச்சுடுவோம் நினைச்சா எல்லா வைலாக்கியம் வந்து மகான்களான குரு எனக்கு ராம் வேண்டாம் எந்த ராஜ்யம் குருக்களுக்கு எனக்கு மாற்றவே வேண்டாம் இன்னும் வேண்டாம் சொன்னும் வேண்டாம் அவன் இந்த ஊர்ல இருக்கிற ராசியும் போகணும் அபுத்திர பரலோகத்தில் இருக்கிற ஆசையும் போகணும் இங்க ரெண்டும் போனவன் தான் வந்து பிரம்ம பிரம்ம வித்தியோபதேசத்துக்கு அருகன் இப்படி அர்ஜுனன் குருக்களை கொண்டு எனக்கு ராஜ்யம் ஆண்டாபோக்தும் பைச்சமே பத்து வீட்டுலாம் சமூக பைக் பத்து வீட்டை போய் கொஞ்சம் ஒரு கரண்டி அன்னத்தை வாங்கி நான் சாப்பிட்டு சன்னியாசியா என் காலத்தை நான் கடத்திக்கிறேன் எனக்கு சண்டை வாழ்ந்தான் பந்துக்களையும் குருக்களையும் பிராதாக்களையும் இவா எல்லாரையும் கொண்டு எனக்கு என்னத்துக்கு ராஜ்யம் வாண்டாம் அர்ஜுனன் சுவாமி எல்லாம் சரியான சமயம் கிடைச்சது உடனே கீதையை வாரி அரைச்சுட்டால் வாரி அடைப்பது கல்யாண காலத்துல ஓவியா இருந்தா கூட குழந்தை கூட்டி போட்டு மாதிரி வாரி அரைச்சுட்டால் சுவாமி அர்ஜுனன் வந்து கீதோபதேசத்துக்கு அருகனா அருகன் இல்லையான்னு உள்ள பார்க்கல நல்ல சமயம் கிடைச்சிருக்கும் கொஞ்சம் வைராக்கியம் வந்திருக்கு இப்ப வாரி தலைச்சுக்குவோம் அது என்னைக்கு மரமா ஆகி போயிட்டாலும் போய்கட்டும் என்று அப்படி உபதேசம் பண்ணிட்டால் சுவாமி நீங்க சொன்ன கே கேக்குறேன்னு சொன்னதோடு இருந்தாலும் சுவாமிவாள் அதோட நிக்கல உடனே என்ன சொல்றம் நான் சண்டை போட மாட்டேன்னு சொல்லி என்ன சொல்றேசி நான் சண்டை போட மாட்டேன் அர்ஜுனன் சுவாமி பார்த்தால் நல்ல சந்தர்ப்பங்களுக்கு உபதேசம் பண்ணிவிட்டா பகவானுக்கு அர்ஜுன் இடத்துல இருக்கிற கருணைக்கே அது அந்யாதிருஷன் அவன் ஆரம்ப காலத்துல சுவாமி மட்டமா கூட பேசிருக்கார் மமா பேசிக்கு குருபம்னும் அதான் பகவத் என்ன சொ சுவாமிய சுவாமி ஊற்றி வந்தாள் முதலாளி முதல்ல கடுவாழ குத்து ஊற்றி வந்தாள் சுவாமி கூப்பிட்டு அகற்றினார் என்ன அகற்றினார் என்ன என் பேரை என் சைங்கத்தினுடைய பின்னாடி கொண்டு போய் நிறுத்திருக்கிறார் இது தேரூற்றி செய்யற காரியமா ரெண்டு சைங்கத்துக்கு நடுத்தரெல்லாம் கொண்டு போய் நிறுத்தணும் ஏதோ பயந்தாங்குடியினுடைய பின்பு நிறுத்துவது போல் நிறுத்திருக்கேனோர் மத்திய அச்சுதா மேலாம் உன் தேர ரெண்டு சைன்ய நிறுத்துறதா அதுவும் பின்னாடி கொண்டு போய் பயந்தாங்குடியினுடைய தேர்தல் போல் நடிச்சிருக்கியே சொன்னாலும் எப்படி சொல்றோ காத்தேன்னு கொண்டு போய் நடிச்சிருக்கா அவன் போட்ட வேஷத்தை நடத்தியாக சுவாமிக்கு தமிழ் அப்படிப்பட்ட பிரபு அவன் அனாதிரெல்லாம் கூட மறந்துட்டும் அவனத்தில் இருக்கிற ஒரு பிரேமையினாலே பகவான் பரமபுருஷா போய் உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறாள் என்ன சொன்னான்னால் அர்ஜுனான் கூட்டாள் அசோச்சான பண்டிதா பீஷ்ப துரோணாதிகள் பூண்டுவாள் நீ வருத்தப்படுற அவளை பத்தி நீ கவலைப்படுறதே சரி இல்லை அவ பூண்டு போறான்னு நீ நினைக்கிறதே தப்பு அசோச்சியாடுவாள் அவளை பத்தி சோக்கப்படுறதுக்கே பிரசக்தி இல்லை அப்படிப்பட்டவளை பத்தி நீ இப்ப சோக்கப்படுற அதான் பேசுவதோ நீ பிரஜா வாரம் ஞானிகள் என்ன துக்கப்படுவதில்லை என்றால் வாழ பத்தியோ சாகாதவாளை பத்தியோ ரெண்டு பேரை பத்தியும் ஞானிகள் துக்கப்படுவதில்லையா கதாசூன் அகதாசூன் நான் சோசன் தி பண்டிதாதி பண்டிதா கதாசுக்கள் மூணு ஆச்சாரியான மூணு விதமா அர்த்தம் பண்ணிவிட்டா உத்தர்த்தேன் செத்து போர்வா அகதாசு சாகாதவா இவா ரெண்டு பேர்களை பத்தி ஞானிகள் துக்கப்படுறது இல்லையா பத்தி துக்கப்படுறது இல்லையுன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் சாக பத்தியும் இல்லைன்னு சொல்றேன் சந்தோஷப்படுறோமே இல்லை பற்றியும் இடம் என்ன நல்ல கர்ம இருக்கிறவன் அனுஷ்டான படனா இருப்பான் தன் புள்ள சுகாச்சார ரத்தனா இருப்பான் உயிரோடு இருக்கிற பயல பார்த்து வருத்த துக்கப்படுவார் ஒரு பயபு அஞ்சு வருத்தப்படுவார் வருத்தப்படுவார் பத்தி மூடம் அழுவடால் உங்களோட இருக்கும் தன் பையன் அலாச்சாரப்படுவார் ஞானிகள் இந்த ரெண்டு பேர் பத்தியும் வருத்தப்படுவது இல்லையா அவன் தப்பு பண்றவனையும் ரெண்டு பேரை பற்றியும் துக்கப்படுவதில்லை என்று சங்கராச்சாரியம் ராமாசு என்றால் கிடையாது வருத்தப்படுவது இல்லையா பூட்டேன்னு வருத்தப்படுறது இல்லையா ஆத்மா போகாதவன் போட்டான் வளர்ச்சி வருத்தப்படுகிறது அதைப் பற்றியும் வருத்தப்படுவதில்லை என்று சொன்னால் மத்ராச்சாரியால் சொன்னால் கதாசோ அழறதில்லை ஞாபகம் என்ன அர்த்தம் செத்தவன் அழறவலாம் அந்த மட்டை சிரிக்குமா கீழே அந்த பழுத்த மட்டை விழுந்ததே நீ விழுந்து இது என்ன சொல்லிட்டு விழுமா நீ இன்னும் எட்டு நாளைக்கு நீ பொழுத்து விழப்போறேன்னு சொல்லி விழுமா இந்த மட்டை அது மாதிரி செத்தவர்களை பத்தியோ சாக பத்தியோ அதாவதுல என்ன அர்த்தம் எல்லாருமே சாஹ போறவாழ் செத்தவாளுக்கு பக்கத்துல உட்காந்து அழறா யூ கூட்டாருன்னு ஆகறான் அழறவாள பத்தி ஞானிகள் வருத்தப்படுறது இல்லையாண்டா ரோகம் பிரம்மேந்திரா சொன்னேன் பிரமாதமா பாண்டு பிரமாதப்படுவது இன்னும் சொல்ல பாட இடத்துக்கு அதையும் பார்த்து ரெண்டையும் பார்த்து சிரிக்க பிரம்மேந்திரா கல்யாணத்தை பார்த்து சிரிக்க அங்க வருத்தப்பட்டு அழுது பார்த்து சிரிக்க ஏன்னா கர்மபலம் புஷ்பானிய வச்சு பொயிலாக்கி ஜெனம் நேரம் தானா பெருசாக பழக்கிறது மறுபடியும் அதுலேயும் மறுபடியும் நடப்பது அதுக்கப்புறம் போய் இவன் டார்ச் லைட்டுல பூக்கிறதுக்கோ புஞ்சி விடுவதற்கோ காத்துக்கோ பழப்பதற்கோ அது மாதிரி கர்மா பண்ணிவிட்டா ஏவம் பூர்வ கிரன் கர்ம கத்தாரம் ஜென்மாந்திரத்துல பண்ணிடுற கர்மா இந்த கர்த்தாவை விடுவதில்லை எங்க இருந்தாலும் பேசறிய பத்தியோ சாகாதகளை பத்தியோ இந்த ரெண்டு பேரை பத்தியும் துக்கப்படுவதில் நீ ஏன் வருத்தப்படுறே நான் அது நினச்சுறதுல ஞானிகள்ல போறவாட பத்தி எல்லாரும் துக்கப்படாமல் இருக்க முடியும் அதுன ஆத்மா போவதில்லையே ஆத்மா சாவதில்லையே அடுத்த ஒரு ஆச்சாரியம் பண்ணும்போது என்ன சொல்றாரு அது நினைச்சா இந்த பெரும் மகா யுத்தத்துல தெய்வமான நீங்கள் பூட்டா என்ன பண்ணுவேன் என்று கவலைப்பட்டானா பகவான் பூட்டா என்ன பண்றதுன்னு கவலைப்பட்டானா சுவாமி சொன்னாலா நான் இல்லாத நாளே இல்லடா கவலைப்படாதேனால நான் இல்லாத நாளே கிடையாது இருக்கேன் நாளா என்னை பத்தி நீ கவலைப்படாதே நாளா நீங்க நாங்கள்லாம் போடுவோமே பீஷ்மாதிகள் போடுவானே அவளுடைய ஆத்மாவெல்லாம் போடுவேன் அதை பத்தியும் கவலைப்படாதே இல்லாத நாள் இல்லை என்னைக்கும் இருக்கேன் நீங்க இனி ஜனாதிபாஷ்ட நாசம் இருக்கிறான் இந்த ராஜாக்களும் இல்லாத நாளே இல்லையாக்கம் என்ன இல்லாம போலாமல் இல்லை மேலும் இல்லாமல் இருக்க போறதுல இன்னைக்கும் இருக்க போறோம் என்று சொன்னால் சுவாமி ஆத்மா நிச்சயம் ஆத்மா நிச்சயமா இருக்காரு சொல்றேனே செத்து பூண்டாக்கே நான் குண்டு தெரியலையே என்னமா நிச்சயமா இருப்போம் அவன் முக்கியமா இருக்கும் முறையை சுலகமா காட்டுறாங்க சுவாமி தெய்வம் தான் அப்படி சுத்தமா சொல்லும் அவன் வந்திய உபாதான காரணம் நிறுத்த காரணம்னா உண்மையே புரியாது அவன் பின்னாம உபாதானு சொல்லி உடனே சொல்லி சொல்ல ஒண்ணுமே புரியாது அப்படி இப்படி ஊத்துரா அனுபவி சுவாமி அப்படிலாம் பயமுறுத்தல்ல அதனால நம்ம ஆச்சாரியால்தான் கீதா பாஷ்ய விஷயம் பாஷ்யம் பண்ணி நடத்துல உண்மை அபிட்சேத அட்சேதம் போடவே இல்லை அவன் உள்ள பதவிகளையே போடல அவன் அப்படியே அவளவாள் கரையிடுவதற்காக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்துல போய் செண்டை வேண்டிய இடத்துல சொல்ல வேண்டிய பலங்களையே உபயோகப்படுத்தவே இல்லை அவன் ஆத்மா நித்தியங்கிறது சுலகமா புரிஞ்சுக்கணும் அதுக்காக ஒரு திருஷ்டாந்திரா சுவாமி அர்ஜுனனுக்கு என்ன சொன்னான் தேகினோஸ் தேந்திரா விளையாடினா நடக்க ஆரம்பிச்சுட்டா நடக்க ஆரம்பிச்ச உடனே மறுபடியும் என்ன சப்தா போட்டாங்க அந்த ஒரு அவத்த போச்சு சொல்லிருக்கு அப்படி தகுழ்ந்து அவத்த போச்சு செல்லி இருக்கு அதனால மறுபடியும் பிறந்தானா மறுச்சு போட்டானா நடக்கார அழறானா தகுந்த போட்டு நடக்குது அழகான அழகானா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவளை ஜெரம் ஜெரம் போட்டேன்னு சொல்றானோ ஜெர வந்ததுக்கு அப்புறமா அந்த இத பஞ்சாங்கத்து மேல போட்டுருக்கு ஒரு மருந்து சிட்டுக்குருவி அட வந்துட்டா நினைக்கிறேன் பஞ்சாங்கத்துக்கு சிட்டு குருவி எத்தனை சம்பந்தம் பாருங்க இந்த லேசி சொல்லுங்க அந்த இடத்துல கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் இருக்கணும் இந்த சரீரம் போய் இன்னொரு அடானந்த அது உகா இருந்து நாலு ஸ்லோகம் மூணு ஸ்லோகம் நிச்சயம் கட்டு கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய கண்டத போய் எத்தனை நாளைக்கு சொல்ல போற கீட்டை நாலு நாளைக்கு கூட வந்தவனு சொன்னது அபிவானும் கீதை எத்தனை தரவை பிடிச்சாலும் எத்தனை தரவு சொன்னாலும் நீரை வந்து சொல்லி பாரதத்தில் பயிற்சி இந்த பகவத்கீதை எல்லாம் சுவாமி வாக்களையும் என்ன வந்ததோ அதை வீட்டுக்கிட்டே விட்டாரு அதுதைக்கு அபிஷ்ம சந்தேனாம் சாஸ்திரே அதே மாதிரி கிருஷ்ணாய ரமீக்கே பிரணாம மக்கிஷ்மத் நமோயிரிதாயிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நம என் மனுடைய அம்மாவை நீ உணத்தா நம்பினே இன்னும் பலோகம் நமஸ்காரம் பண்ணிண்டே ஒராம்ம கரஹீர கிருஷ்ணாய ரமீ கரஹி ஸ்லோகம் கிருஷ்ணாயின் அமைக்கேவும் பிரணாம மக்கரோ கதா என் பிரபுக்கர மட்காரம் பண்ண தகுதி இதுவே வாக்குனால கூட சொல்ல முடியல மூச்சு அடங்கி பூச்சு இருந்தாள் உத்தராயணம் வந்ததே அப்படி மஸ்காரம் பண்ணி தலையை தூக்குறாள் சுவாமி புத்திர பீதாம்பராக இருக்கிறாள் சஸ்தான் எல்லாம் ஸ்லோகம் அல்ல கிருஷ்ணருடைய வாக்குனாலே ஜபிச்ச மந்திரமும் சஸ்தானத்தை ஜெயிக்கிறாள் ஆச்சரியம் நம்ம ஆச்சாரியெல்லாம் பாஷ்யம் கிருஷ்ணனுடைய வாக்குறது அந்த பெரிய உபதேசம் பெருமை அப்படிப்பட்ட உத்தம கர்மங்கள்லாம் மேல போய் ஒரே மாறி குச்சு கிடக்கு அதனால கீதை நான் சொல்லிட்டு இருந்தாலே சில ஸ்லோகங்களை மட்டும் போறோம் இன்னைக்கு நான் சொல்றேன் அப்போ நினைச்சா என்னவோ ஆத்மா நிச்சயம் சொல்றேன் ஆத்மா நிச்சயமா இருந்தாலும் அடிக்கடி மேலப்பட்ட அப்ப வலி வலிக்குத்தானே வலிக்கும் அப்ப ஏற்படுற துக்கம் துக்கம் தானே ஆத்மா ஒண்ணா நிச்சயமா இருக்கல பொட்டுனு பாரம் வந்து விடல பொட்டேன்னு வலிக்கிறது ரத்தம் வலிக்குமே என்று நினைச்சா சுவாமி அர்ஜுனா இதெல்லாம் ஆகமாயி குழுவேண்டும் மாரதி மாசம் வந்தா குழு தான் கம்பிதான் கொடுத்துட்டு தான் பொறுத்துக்கணும் தளவதி வந்தா அதுதான் மண்டையை உடைச்சு உடைச்ச போடுறது இல்லை அவன் கள் கூட்டி விட்டா சில தெரியவா பொறுத்துக்கிட்டு இருக்காடு அசடா இருந்தா அவன் எல்லாருக்கும் உங்களிடையே தெருவா தோன்றேன் எல்லாருக்கும் உங்களுடைய கல் கூட்டிட்டு அக்கா என்ன உண்மையில் எல்லாரும் கூட்டிக்கலாம் என்ன அர்த்தம் அதுதான் மாத்திராஸ்பர் கௌந்தேயா அகமார்ஷாஸ்து கௌந்தேய சுகது ஏ குந்தி முன்னாள் உங்க அம்மா எத்தனை கஷ்டத்தை பொறுப்புன்னு சொன்னிருக்காரு காட்டுல போய் தெர்பமாக ஆகி மலையில பிரசவிச்சு ஒரு குடிசை முக்கிய ஊர் பாண்டவா பட்டம் வந்து மக்காரம் பண்றாரு அப்போ உங்க அம்மாவும் மறக்காதீங்கன்னு பீஸ்வர் சாரா இருந்தோம் ஏன்னா உங்களை தெர்ப்பத்துல தனித்தன் கஷ்டம் உங்க அம்மா அவரு கஷ்டப்பட்டவன் இல்லை நான் சிரமப்பட்டு கடனுடன் படிக்க வச்சா அவளை மறக்கவே மறக்காது கர்ப்பத்தில் சரி கொண்டு பிதா இல்லாம அவளே சகரமும் பண்ணி பித்தா இருந்து போசனும் பண்ணினாலே மாதாவும் மறக்கப்படாது சான்றும் இல்லாமல் பாண்டவர்களை எடுத்து வளர்த்து கிளத்து படாத பாடெல்லாம் பட்டு அப்படிப்பட்டவர் எனக்கு தான் தெரியும் எல்லாம் ஒரு சமாளமான வாய்ஸ் அஞ்சு குழந்தைகளின் தோல் தூக்கி அவர் சமயம் எனக்கு தெரியும் அவளை மறக்காதே அம்மாவே திரைச்சியில அப்படிப்பட்ட உங்க அம்மா உடைய பிள்ளைங்க உங்க அம்மா எத்தனை கஷ்டங்களையெல்லாம் பெரிய மரமா பண்ணி விட்டு பெரிய மகாநட்சத்திர மகாவீரனா வந்து கஷ்டத்தை கொஞ்சம் உடம்புல அடிபடுமே வலிக்குமே நினைக்கிறீங்க இதெல்லாம் வந்து இந்திரியங்களே வரிக்கக்கூடிய விஷயங்கள் இது இத பொறுத்துக்கு தான் வேணும் இந்தியத்துக்கும் விஷயத்துக்கும் ஏற்படும் சஞ்சோகம் இருக்கே இந்திரிய விஷய சஞ்சோகத்துக்கு மாத்திரா சொல்லுது நீ என்பே மாத்திரா அறி என்று சப்தாதிகளை எது அறிந்தோ இன்றைய அளவு போடுவது அப்படிப்பட்ட இந்திரியங்களுக்கு மாத்திரை சொல்லியது அதுகளுக்கு விஷயமா அதுக்கும் இந்திரியங்களுக்கும் விஷயத்துக்கும் ஏற்படும் சஞ்சோகம் தான் சுபத்துப்படுத்தப்படுவது இந்திரியத்துக்கும் விஷயத்துக்கும் சையோகம் இல்லையா துக்கமே இல்லன்னு சுகமும் இல்லை ராத்திரம் தூங்கறான் சொல் ஒரு சத்திரத்து இல்லையில் பக்கத்துல ஒரு வைர மோதிரம் கிடைக்கிறது கடக்கு கட் கடக்கு இவன் கண்ணாட பாக்க சந்தோஷப்படுறானோ காரம்பரை பொண்ணன் இருட்டு தெளிஞ்ச உடனே பார்க்கறான் ஆரோ அஷடம் தான் வைர மோதிரத்தை முப்பது நாய் ஒரு எட்டு மணிக்கு படுத்துருக்காங்க காரம்பு ஏழு மணிக்கு மூச்சு வந்துருக்கான் அது மட்டும் சந்தோஷப்படல சுதந்திரம் என்ன காரணம் சஞ்சோகம் தான் சுகதுக்கப்படம் ராத்திரி ஒரு அம்மா காரணம் வாசல தாழ்மூட்டா சாயந்திரம் ஆறு மணிக்கு சின்ன சின்ன பூவா அது அப்படியே வாங்கி தலையில வச்சுருந்தா அட்டா சுந்தரி கூட கொடுக்க சின்ன பூவா நம்ம தலையை என்ன வாசிக்கிட்ட மாதிரி ியக்கும் பாக்கும் சஞயோகம் ஏற்பட்டுது விஷயேந்திரிய சஞ்சோகம் தான் துக்கத்துக்கு சேரும் அதனாலதான் ஞானிகள் இல்ல அப்படியே வேலை போடுறாங்க ஏகாதசி இன்னைக்கு உடாவிந்திரியோகம் வெட்டி அதிகாரத்தை உட்காந்து விசயேந்திரிய சஞ்சோகம் தான் வந்து அது நல்லா தெரிஞ்சு போராமா என்னைக்கும் மழை பெய்யுமா என்னைக்கும் வெயில் அடிக்குமா என்க்குமா என் சுகம் இருக்குமா இதெல்லாம் வந்து போகின்றிருக்கிறது நான் வந்து போகின்றிருந்தாலும் சமஸ்து என்றால் கொஞ்சம் பொறுத்துக்கத்தான் வேணுந்தாள் தாம் கொஞ்சம் பொறுத்துக்கத்தான் வேணும் சுவாமி என்ன பொறுத்து விண்டா என்ன ஐயா அதனால என்ன கிடைச்சு உடுங்க சொல்லட்டும் போய் துக்கப்படுத்தலையோ அவன் நான் புருஷம் தான் புனகத்து எம்ஹி நவியசயம் கேத்தே புருஷம் தான் அவன் ஆம்புலே சொன்னதா இருந்தா உடனே இருக்குது வெயில கண்டு உடனே வெயில் வெயில் இந்த மாதிரி வெயிலே அடிக்கலாம் ஒரு ஒருத்திவிக்கா அதே சொல்ல அருமைகளுக்குள் நீ ஷபன் சேஷ்டன் எந்த மனிதனை புருஷனை இந்த சீதோஷ்டம் சுகதுக்கங்கள் எல்லாம் போய் பாதிக்கலையோ அவன்தான் புருஷன் சமதுக்கூரம் யாரு எல்ல அவளை போய் இது கஷ்டப்படுத்தல அந்த வலையில இவன் ஆம்படாத அவனுக்கு தாண்டா கிடைக்கும் சமாதீட பகவத் ரூபத்தை அவன் தான் பார்ப்பு சமது சமதுக்கள் அவன் துக்கம் சுகம் ரெண்டையும் சமமா பார்க்கிறதான் இன்னும் பெரிய துக்கம் வந்து சுகுவன ஒரு டீ பாட்டிக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க பத்து பேர் கூட்டு என்ன செலவானாலும் நீங்க தர பாட்டு ரூபாயிருக்கா நீங்க அப்படி கற்கை தொடர்ந்தோட அழுவரம் அது மாதிரி இருக்கணும் துக்கம் வந்த போது சுகம் வந்தபோதுதான் சமதுக்கான போது எப்படி சிரிக்க மாட்டானோ அது மாதிரி சுகம் வந்த போதும் இருக்கணும் எப்படி சுகம் வந்த போது அழமாட்டானோ அது மாதிரி துக்கம் வந்த போதும் இருக்கணும் இப்படிதான் சுகம் துக்கம் இந்த ரெண்டையும் சமமா பாக்குறோம் அப்படி யாரு பாக்குறவங்களோ அவன் ஆண்டா சீனம் அர்ஜுனா அந்த ஜீவனுக்கு என்ன பலம் தெரியுமா சகா அமிர்தத் கற்பதே அவனுக்கு அப்புறம் எத்தனை பேரு மோட்டருக்கு தயாரா இருக்கா தனியை பேர் திறந்து அவர் பாகவத அத்தியாசம் பண்ணி வச்சுங்க இருந்த அவன் உள்ளூர் பிரபு அவன் யோகம் உள்ள பிரபு அவனை கூப்பி ஒரு சொன்னார் நான் பாகவத்கீதை சொல்றேன் சொன்னார் அவன் சொன்னா அப்பா அம்மா அவன் கேள்வ பண்ணை பையன் குழந்தை கல்யாணம் சந்தாரம் என்னங்களும் எனக்கு முடியல முடியல நிச்சயம் போது இவரும் விடுறது இல்லை அவன் அவன் ஆஸ்திகள வருமான சொல்லிட்டே இருந்தா நான் வாசியெல்லாம் விடா போடுவேன் நிச்சயம் ஒரு ரெண்டு மணிக்கு வரும்போது போரும் போற எனக்கு அரை பெரிய இருப்ப அவர் மாதிரியாவே இருப்பான் நிறைய ரெண்டு மூணு மூட்டை கரிய வாங்கி நல்லா அரைச்சு போனோம் உடம்புலாம் ஆற்றுல கட்டி வச்சு கருப்பு துணியை தலையில கருப்பு கம்பளி கருப்பு கையில எல்லாம் கருப்பா கையில் வச்சிருந்து அவருக்கு பையன்க்கு நாள் கட்டி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு இந்த பிரபு எத்தனை மழை ஆய்ஞ்சாலும் திண்ணையில கட்டில போட்டு வா பிரபு கொண்டு உடம்பெல்லாம் விரும்பி அப்பா இருக்க கிளம்பு உங்க அப்பாவையோ அம்மாவோ பையனையும் கொல்லையால போனேன்னா அங்க வந்துடுறேன் அவளுக்கு அப்பதான் அந்த விஷயம் கொள்ளையால போகலாம் அங்கே விஷயம் சொல்லி கொடுக்காதே குழந்தைகள் ராஜாங்குளத்திலேருந்து மேலப்படாத ஒரு குட்டிய நீங்க மடியா அவன் இது அழகா உதுங்க போகாதோ அவன் போறதான் என்ன போறதுங்களா நீ உது போகாத என்னாச்சும் கொல்ல வழியா ஓடலாம்னு உள்ள போய் கதவை தாப்பா போட்டு கொல்ல போய் அவருனா இவரு மாதிரி அப்பா உன்னையா கொண்டு போறான்னு அவருடா அம்மா வந்து சொல்றாரு கடைசியில ஒன்று சுற்றி என்னான்னா அப்பா அப்பாவையோ அம்மாவையோ அற பதில் கணிச்சாடு அம்மாக்கு நான் இல்லாத முடியாதுறேன் அதனால நீ போத்துக்கிறேன் அம்மாவை கூப்பிட்டு காட்ட உங்க அப்பா கோப்பம் உனக்கு தெரியாதா உள்ளிட்டிப்பா அம்மா இத்தனை பேர் தெரிய குடும்பம் நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் என் மேல ஒழி விட்டுறாங்க அப்படி நினைக்கல இவங்க புரியும் அவசரேதாய் மூச்சமான புத்திரகுணா சுவாதந்தியே உள்ளே உள்ள பரீட்சை பண்ண வேண்டிய டைம் தெரியுமா இருந்தார் அவன் மேஜரான் அவன் பேர் படங்கள் எல்லாம் அவங்க கிராம மேனேஜ்மெண்ட் அவங்க சித்திர மாசத்துல பத்தி வளர்ப்பு கொண்டு வார் நம்ம தோட்டத்தில் கொண்டு வார எல்லா சேர்த்து குத்தை கூட்டம் நாம வளர்ப்பு படிக்கப்படாது ஆரஞ்சு எல்லாம் படிக்கப்படாது நான் பணம் வாங்கிட்டேன் விளங்கி இல்லவராணா சுவாத்திரியே அவனுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்க்கணுமே அவனுக்கு கல்யாணம் மாதிரி சாரம் வந்து அப்ப பாருந்தான் வாங்கி போட்டுவேதனே பத்னியுடைய குணத்தை சம்பந்தி பணத்தானு என்ன இவங்கிட்ட பணம் வாங்கி அவனுக்கு நான் எல்லாம் அப்படிப்பட்ட சம்பந்திய பணத்தை அனுப்பு அனுப்புறதுக்காரன் ஒன்னாக்கு தாரான் பணம் வரதுல சித்தவன் சங்கி இருபத்தி கைட்டி கொடுக்கும் இன்ட்ரெஸ்ட் பேங்க்ல வச்சா பணம் கூப்பினா பதின்க்கு ஏழாயிரத்தி நல்லா இருக்கு என்ன படம் தாயகிரோ பிரதர் சகோதரி பாருங்க ஆமா அவன் மாமனார் சட்டகம் பிரச்சனை வருவான என்னை ஏற்றுலாமு பார்த்தீங்கன்னா அண்ணாவை பிராத்புணா எல்லா அண்ணா கம்பியெல்லாம் அப்படினு அர்த்தமில்லை அப்படி இல்லாம இருந்தா உக்கார் பண்ணுவோம் தாயவீகம் பங்கு பிரிச்சுக்கிற அன்னைக்கு பாருண்ட எங்க ஆத்திரம் கிடக்கு ரெண்டு ஒரு அந்திரம் இன்னும் மூடியும் அடியும் என்ன ரெண்டாவது எனக்கு தான் ஒண்ணுதான் எனக்கு தான் வந்து அப்புறம் உடனே எல்லாரும் சொல்லி உடச்சா ஆரண்டா அப்படி அது என்ன வந்து பாதி அடித்தான் அன்னைக்கு அவன் மேஜராய் அப்ப பாரு அவர்கிட்ட பேசிப்பாரு எனக்கும் சுத்துல பங்கு விட்டு புதுச்சட்டத்துல எப்படி தெரியுமா அவனுக்கு சட்டத்திலாம் பயம் பச்சினை குணத்தை ராத்திரி ஒரு மணிக்கு கொஞ்சம் காட்சி போட்டு கொடுத்தா தேவைப்போல இருக்கு என்னமோ போல இருக்குன்னா அப்ப தெரியுமே எனக்கும் போட்டு நமக்குள்ள ஒரு வழியா எல்லாத்தையும் பாஜியா பண்ணிட்டு போமா பங்கு போட்டுக்கிட்டா இந்த மூணு கோரிக்கையும் மூணு சமயத்துல பரீட்சை பண்ணி பாரு கீத கேட்க போவேன்ட்டியா மோட்சமானேனா உன்னே பார்த்த பிரா அம்மா எல்லாரும் பாடுபட்டு யமதர்மராஜாவை பார்த்து உடனே பழி புலி கள்ளத்துல பத்தாரா ரெண்டு கண்ணத்துக்கும் நான் யமதர்மராஜா இல்லையா பகவான் சாஷியம் புரிஞ்சுதான் சொல்ல அவன கா ஒருமுறை பாக்கி தர்மத்துக்கு இதுக்கு உள்ள வித்தியாசத்துக்கு சொன்னால் வரா திரவணத்துல பாக்கி தர்மங்கள் எல்லாம் கேட்டுமையான சித்த பரிசாக மரண சமயத்துல பகவான் நினைக்க முடியாது நமக்கு மனசுக்கு பரிசாக வரு இந்த பகவத்கீதைக்கு தனித்தனிமை மரண சமயத்துல இவன் மறந்துட்டான நீ என்ன மறந்துக்கிய நான் வந்து நிற்கிறேன் அவன் பலஸ்ருத்தியாசம் இருந்தாள் பாட்சி புராணத்துக்கு உள்ள வித்தியாசத்தை அப்படிப்பட்டது எல்லாம் போச்சுக்கணும் ஏதோ ஜென்மஜன்மாந்தரத்துல ஏற்பட்ட குரு வாசனை எல்லாம் போகணும் அதனாலதான் கங்கா ஜலன்கீதா கங்கா ஜலன கணிக்காங்க ஒரு டிராப்பு கங்கா ஜலம் வேதாந்திரம் இது அப்படிப்பட்ட பெரிய பரமசாஸ்திரம் பகவானே நேர கருணையினால அர்ஜுனனுக்கு எப்படி வேதமோ அது போல பஞ்சமோ வேத அறிந்தா வேதம் மகாபாரதத்தை ிந்த புருஷருஷர் சமசு சோம ஒப்படலை அது எல்லாத்தையும் அப்புறம் கபட்டாவது எல்லாருக்கும் ஒத்திணும் பண்ண முடியாது கூட பண்ண முடியாது வெயில்குள்ள கட்டணம் கட்டல எல்லாம் நாலான அஞ்சனா கட்டாயத்துல உடனே அபராதம் சேர்த்து அப்புறம் இன்னும் சேர்த்து கட்டுறாரு அது விடாது அப்படி சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்கு ஆகினால கட்டாயம் அண்ணை வண்டிதான் ரொம்ப சுட்டா கண்மணியவாதிகாரத்தை சுவாமி நானும் இன்னைக்கு வத்தையே வச்ச கண்மணிங்கிறார் சேந்திரியா இல்லவே இல்லைங்கிறார் தஸ்மாகலேச மாமனு அர்ஜுனா எப்போ என்னீடா அர்ஜுனா என்ன நடந்து செஞ்சா அதிக்கான கிடைச்சிட்டு கர்மா விடாதே யுத்தத்தையும் பண்ணுற சர்வேஷு காலேஷு மாமனு கர்மா விட்டு பண்ணுங்கிறார் சட்டு வேதாந்த என்ன அனுமதியமோ அப்பாவாரு அம்மா காட்டி அப்பா கிடையாது இது அசத்து வேதாந்தம் அதனாலதான் அது பிரயோஜனம் இல்லை வைரம் இல்லாம வேதாந்திரம் பண்ணினா அது வந்து தாரகமா ஆறுதல்லை கொஞ்சம் வைராக்கியம் இருக்கணும் ஹதயத்துல அதனாலதான் அக்கவங்களுக்கு கொஞ்சம் வைலக்கியம் வந்த சமயம் பார்த்து எனக்குரிய பிரியாயம்ன்னதில்லை பக்தித்தையும் தியானயோகத்தையும் கர்மயோகத்தினுடைய பெருமையும் விஷயத்தில் விஷயத்தை விட்டு விலக புத்தியினால விலகணும் வேறு காரணத்தரத்தால விலக மறுபடியும் விவகாரம் சன்னியாசம் என்னவோ ஆற்றுல சண்டை சன்னியாசம் பண்ணி விடுத்தார் கையில ஒரு பதினாயிரம் ரூபாய் இருந்தது கொடுக்க மாட்டேன் அப்படியா சன்னியாசம் இவருடனே கலகாயத்தை வாங்கினா ஒரு நாலு நாள் பண்ணி விட்டார் சன்னியாசி உடனே அவன் மாமனா இருக்கா எல்லாருக்கும் தெரிஞ்சது அங்கே வந்தார் என்ன எப்படி கோவினா சன்னியாசம் என்ன காரணம் படம் கேட்டத வந்து இப்படி வந்து சனிமேத்தியம் விஷயத்துல தோஷ புத்தினால சன்யாசம் நல்ல வேகமான ஏகாதசியும் முன் வச்சிருக்கு தங்க கங்காதுல ஏகாதசி நான் சாப்பிடல சொல்றது தேவையா அதுல ஒரு பூச்சி வந்து விட்டு ஒரு பள்ளி தங்க கங்கா ஒரு அவுசு பத்து அந்த பாயசம் நல்லா கலர் கலர் கொடுத்து குங்கு குப்பம் எல்லாம் கொடுத்து மனிட்டு கூட அந்த வாயசத்துல ஒரு பள்ளி உயர்ந்து தூங்க சாப்பிடு அந்த கங்காளத்துல ஜெலம் வச்சா கூட சாப்பிட மாட்டேன் ஆய்ந்த கங்காணம் இப்படி தோஷ புத்தியினால விலகணும் விவகாரத்தை வந்து அப்படி ஓடணும் நம்ம பிரிவாள் அப்படி ஓடிட்டாங்க மறந்துச்சா இது தோஷம் இருக்கு பள்ளி உயர்ந்திருக்கு இப்படி நினைப்போம் அது மாதிரி இது வந்து மறுபடியும் புனரத்து மரணம் புனரத்து ஜனனி செயனம் திரும்ப திரும்ப கொண்டு அம்மா வைத்து தண்ணி நம்ம பறக்க விட்டு சென்றால வைக்க கூடியதுலையே தானே உபதேசம் அதுக்காக போய் வர்ணிக்கிறார் பதினைஞ்சாம் அத்தியாயத்தை எல்லாச்சரியா அர்த்தம் வந்திருக்காள் கீதைக்கு பெரிய ஆச்சரியால் எல்லாம் தன்னாசிரியெல்லாம் அர்த்தம் வந்திருக்காள் ஏன்னா அது அர்த்தமு பிரம்ம வித்தியா இல்லாமடுவாளா துறவிகள் துறவிகள் விரும்பி பேசுவாளா ஆச்சரியால்லாம் போய் ஆன துறை இந்த கீதை அப்போ அந்த கீதையை நாமெல்லாம் எத்தி சிக்கணும் அதை எத்தி வகிக்கணும்னு அப்படி அதனுடைய பெருமையை அறியணும் என்னமோ ரெண்ட நாள் ஒன்றைய நாளைக்கு வடக்க புத்தகம் வைக்கிறானே இந்த கீதையில ஒன்றையா புத்தகத்துல என்ன இருக்கும்னு நினைக்கப்படாது அவன் அந்த வேலையிலான மதிப்பு உள்ள இருக்கிற விஷயம் மதிப்புன்னு நினைக்கிறான் அது தப்பது அவன் செலவில்லாம கிடைக்கிறது துளசிதான் மட்டமா பகவத் ஒரு பொருட பத்திரே கலபிய முக்கியம் அவன் ஊரானா செலவில்லாமே அப்படி காட்டில முடிச்சிருக்க கிருஷ்ணத்துல சேர் கோபாலுடைய கணத்தில அச்சனை பன்னன்று அச்சனை கேசவாய் பண்ணிவிட்டா சுவாமி வைகுண்டத்தை குடுக்க காத்துக்கிட்டு இருந்தே அப்படிப்பட்ட பிரபு விட்டுவிட்டு ஒரு நாடாளுக்கு வாங்க ஆமா கும்பப்பூ நாகப்பழ நாகப்பழமும் இழந்த பழமும் கிருஷ்ண இது வேலை கொடுத்து நம்ம தேசத்துல சதைவச்சு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் பெரிய வச்சு சஞ்சரிக்கலாம் இந்த மரம் வேரோட கலையணம் நாள் எந்த இருக்கு வேறு நாள் மேல இருக்காம வேறு ஒன்பம் மூலம் அபஷாகும் நாள் கீழே ஓடின வேறா இருந்தா படிச்சுடலாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்காரா சிருஷ்டிக்கப்பட்டிருக்கா இந்த பிரபஞ்சம் பிரம்மா தான் வேற இந்த சம்சாரத்தை ஒரு மரமாகவும் சொல்லி வேறு மேல ஓயிருக்கு கலைகள்லாம் கீழே வந்திருக்கு இதனால என்ன தெரியுது பெரிய ஆத்தங்கரை காட்டார்ல குழியை மரம் அரசமரம் அந்த பிரவாகத்தை பிச்சுரும் பிச்சுக்குண்ட எல்லலும் வேர் மேலே போடும் ஒரேடியா விருச்சியர் நடுவே ஆல் பலங்குது அது அழமா இருந்து மேலே போகுது அலை எல்லாம் கிழிஞ்சிடுது அந்த இடத்துல சாதங்களும் நடந்து போறோம் அந்த அடியில உக்காந்து சாப்பிட பயந்து வந்து மேலே ஓடுறோம் மரம் பிச்சின்னு நிற்கிறது வேர் மேலே கலக்குது இருந்து இந்த கோரப்படாத பாய் இப்ப ரெண்டு மேல ஊகாத்துல பயந்து பிச்சுப் போறோம் அது மாதிரி விவேக்குகள் இந்த சம்சார்த்தத்தை பயந்து ஒதுங்கி போவாளா அதுல உபபோகத்தை அனுபவிக்க எதிர்பார்க்க மாட்டாளா அதுக்காக கள மேலே கள கீழே பதினஞ்சாம் அத்தியாயம் யோகம் பெரியவண்ணம் போதன காலத்துல இந்த அத்தியாயம் இந்த அத்தியாயத்தை படிச்சுட்டு தான் சாப்பிடுவாள் நாளைக்கு இந்த அத்தியாயத்துக்கு அர்த்தம் சொல்லி பீஷ்வான்களை பாண்டவால் மக்காரம் பண்ண போறாள் அதிக மபிமான சரித்திரம் விஷ்ணயுத்தரிக்கும் பண்டவையும் ஒப்பிட்டு வர மாட்டாள் என்பதைத்தான் பரமாத்மா சர்வேஸ்வரன் நோக்கா ஹோஷேக் க்ராபயி சைன் வார்பிட்டு பரஞ்சவையை ஓகே த பிரபு ம் தேவதகண்டா எப்படி எந்த என் பிரபு கிருஷ்ணாவதாரம் பண்ணி சொல்க்கும் பாலுக்கும் தயிருக்கும் வேலைகள் வீட்டில் போய் அலைஞ்சானோ அப்படி அவன் அலையலாமா லட்சுமிநாதன் என்று ஒரே பாத்தாழத்தில் இருந்து ஒரே க்ரீரமா அலையடி நடக்கேக் போய் பண்ணிச் செல் அறியாம சொல்லு ஆக்ரம் ஈஸ்வரனை பற்றி என்னவா வேற என்னவா பேச முடியும் ஒரு சின்ோ கோஷத்துல போய் பாலுக்கா போனவன ஒரு கோஷம் அவனுக்கு போறாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படி ரொம்ப அகமான மாவுச ஜென்மது பகவான் சர்வீஸ்வரன் கிருஷ்ணாவதாரம் மண்ணி இருக்காளாம் ரொம்ப கீழ்ப்பட்ட ஜென்மா பகவானுக்கு மனுஷன்மா நான் பாக்கி மிராதிகளை காட்டும் நான் உசிதிதான் என்பதை வழிகாட்டுவதற்காகவே மகவான் பரமேஸ்வரன் கிருஷ்ணாவதாரம் எண்ணி நூத்தி இருபத்தி அஞ்சு வருஷம் இந்த பூரோகத்தை வசித்தாள் சுவாமி எண்ணிக்கை சரணத்தை இந்த பூமியை தூக்கினாலோ அன்னைக்கு கலி இருக்கா ராஜா கண்ணுமா கதறினா சுவாமி வைகுண்டம் பூத்தாள் என்னமோ அனாதரா பூச்சா நினைச்சாள் ராஜா உடனே பிரம்மனித்தாள் ஞான எழுதையோ ராஜன் பயப்படாதே அதுக்குதான் பாகவதாக வச்சுட்டு போனாள் அவன் அத்தாளையும் பாகவதாலையும் என்னத்துக்கு வச்சுட்டு போனோம் பாகவதற்கான்கள்த்துலவான் எப்படி வசிச்சிருக்காள் சுவாமி எப்படி அனுகிரகம் பண்ணியிருக்காள் பார்த்தா அந்த காருண்யத்துக்கு அளவே இல்லை கருணாமூர்த்தியான பிரபு துவாபரிபத்து கிருஷ்ணாவதாரம் பண்ணி நூத்தி வருஷம் பூலோகத்தில் வசித்து பாண்ட பட்சபாத்தியாய் பக்தர்களுக்கு எந்த காரியம் தான் ரொம்ப மட்டமான காரியமோ அது போனால் இதுக்கு மேல என்ன பண்ணணும் என்ன செய்யணும் என்ன செய்யணும் கட்டாளா அர்ஜுனர்களுக்கு கூதலை கூப்பாட்டினார் அவன் இதுக்கு மேல வேறு ஏதாவது உண்டு அப்படி பகவான் தான் பக்த பட்சபாதி என்பதை பாண்டவர்களை யாதிகரித்து உலகத்துக்கெல்லாம் தன்னை எப்படியாவது ஒரு ஊசியை போட்டுட்டும் தன்னை வஞ்சு அப்டிரி மகாபுஞ்சமான சரித்திரம் மகாபாரதம் பஞ்சமேதும் மகாபாரதேதம் போல் என்று சொன்னம்ட்டால் அதனால வேதத்தை போது பஷிமராமாயணத்தியாவது வேதம் ராமாயணமா வந்ததுன்னு சொன்னால் நீ அப்படிதான் சொல்லல இது ஒதோ வேதம் இது தனித்தெருமை தன் மகாணம் அது மாதிரி இது தன் பெருமை இதுக்கு தன் நேரம் ஒரு வேறு மகாபாரதத்துக்கு அப்படிப்பட்ட அதனால தான் வந்து அச்சியான பஞ்சமான்னு வேதான் போய் சொல்றாள் அச்சியான பஞ்சமன் ஆமா பல பகவத் சம்பந்தமான சரித்திரமும் பாகவ பிரகடத்திற்கு பேசின பரம தர்மங்களும் உள்ள போன்ற ஐந்தாவது வேடம் இது அப்படிப்பட்ட மகாபுண சரித்திரத்தை சிரவணம் மணினா ஒரு முகூர்த்தம் ஒரு கோதான மணியில புண்ணியம் குக்கராதி சீத்திரங்கள்ல நாரன் அழக்க முடியாது பவித்திரம் பாபகரம் அத்வீதம் சதுமந்தை அவங்க பரம்பூர்வத்திற்கு அத்தனை பெருமை மகாபாரதத்துக்கு சொல்றாள் அமேயம் புண்ணியம் பவித் அபரம் வாட்சமான அபிஷேச புஷ்கராதி தீர்த்தம் வெள்ள போய் அவர்களுக்கு ஸ்நான கத்துக்கிட்டாள் அப்படி தெரிய புஷ்கரம் சுமுஷ்கரம்னு சொன்ன அந்த புஷ்கரஸ்நானத்தின் மேலெல்லாம் தெரியும் புண்ணியமா மகாபாரதிரவணம் அதுக்குள்ள பரமசாரம் பகவத்கீதை அப்படிப்பட்ட எல்லாருக்கும் பரமானந்த கொடுக்கக்கூடிய வஸ்து பகவான் உடையார் பாஜக அதனால தன்னுடைய சுரூபத்தை தானே சொல்லிக்க வேண்டியதாக கொடுத்து சில சமயத்தில் தன்னை பத்தி தானே சொல்லிக்க முடியாது அது மாதிரி பகவான் தன்னை பத்தி தானே சொல்லிக்கிறார் அதான் பகவத்கீதை தன்னை பத்தி அர்ஜன் இடத்தில் ஒளி கொடுக்கிற ஒரு கீதைதான் பகவத்கீதை லிங்கமா போய் வச்சால் பகவத்கீதம் இருக்கணும் ஸ்ரீலிங்கமாக ஸ்ரீலிங்கம் ஆகினாலே பகவத்கீதாவுக்கும் உபனிஷத்து அது வந்து ஸ்ரீலிங்கமா போய் பிரயோகம் ஒருவர் பகவத்கீதையேற்றையினம் பகவான் பரம கருமையினாலே அர்ஜுனனுக்கு தந்தை சுரூகத்தை பற்றி சொல்லிவிட்டு சம்சாரத்தை பற்றி சொல்றாள் அவன் உன்னை பிடிச்சுக்கணும் அது எதை விடணும்னு எதை புடிச்சிக்கணும் பகவானும் எதை விடணும் இல்லையுடன் எல்லாம் ஜெனன வரணும் சமுத்திரமும்ல அதுக்குள்ள பரமசாரம் ஆகினாலும் அதை போய் சம்சாரம் பத்னி நினைக்கின்றான் இத்தனைக்குள்ள இவன் அதிக பிரேமையிடம் பத்னி ஆகினால அதை போய் சம்சாரம் கொடுத்து அதை போய் பிடிங்க ஆகினாலே சம்சாரம்னா எல்லாம் நம்ம முடியாது எல்லாரும் ஒளியில் இவன் தனியா கை குக்கரை வச்சு சமைச்சியா படி சொல்லா அத்தனை ஒரு பெரிய உள்ளு காட்டுல மல்லி செல்லி படர்ந்துருக்கு முள்ள எடுத்தாலும் சரி கொடித்தாலும் அறந்து போயிடும் ரொம்ப பெரும்பு ரொம்ப காடு இதை விட்டு வெட்டுக்குன்னு விடுக்க ஆரம்பிச்சா கொடி அருங்க போடும் அஷடா போடும் போடும் அப்புறம் ஒரு கூட்டத்தை கூப்பிடுவாரு அந்த குடும் அப்படின்னு தான் ஆகிடும் ஆகினால அந்த முள்ளு வந்து நம்ம பாதிக்காமலும் இந்த கொடி அருகாமலும் எடுக்கிற யாரா பகவான் ஆகிற ஒரு கோளில கபனமான கல்யாண முக்தியின் இடத்துல அப்படி இந்த மனசாகிற கொடியை ஏற்ற விட ஆரம்பிச்சுட்டா அப்படி தானா விட்டு விடுங்க நம்ம அப்படியே ஒரு மணி ரெண்டு மணி பகவான தியானம் பண்ண ஆரம்பிச்சா நம்ம வந்து பென்சன் வேணும் வேணும்னு பையன் கேட்க மாட்டாங்க ஆமா அப்புறம் அறையா கட்டு வாங்கி விடுவான் நான் இல்ல அவனா நடக்கலையா இல்ல அறையா இவன் நம்ம கேட்டு தான் வாங்கிக்கலாம் இவன் நினைச்சுட்டு இருந்தா தூக்கத்தில விடுப்பாரு அவன் தூங்காவே எனக்கு எனக்கு ஒரு நாளைக்கு திருச்சி வாங்கிட்டு தூங்குங்கிறாரு அப்படி இவன் மிளக ஆரம்பிச்சுட்டேனா இவனை கேட்டு பிரயோஜனவில்லை அவனுக்கு தெரிஞ்சு விடுவேன் அதுக்காக ஒரு காரியமும் நெங்கும் கூடாது இவன் நடத்த வேண்டிய காரியத்தை பகவானத்தை நடத்துக்கொண்டு போவாரு இவன் நினைச்சுக்கிறான் அவன் கோபுரத்து மேல இருக்கிற பொம்மை இருக்கு அதுதான் அத்தனை தானியத்துக்கு நினைக்கிறார் அது மாதிரி தான் இவன் போய் நான் வந்து எல்லாத்தையும் சரிக்கின்றிருக்கேன் படிச்சுருக்கேன் என்று ஞானிகள் காட்ட மாட்டாள் பகவானத்தில் அடிச்ச பிரேமையை மட்டும் காட்டுவாள் அவன் ஒருத்தத்தை காட்டினா அத்தியானிக்கு என்ன ஒன்று நாமும் வந்து பத்தினி அடிச்சு வச்சுக்கணும் பிள்ளையில ஆத்தவத்து போச்சுன்னு அப்படி நினைச்சு புரியாமத்தியா பண்ணிக்குவோம் அதுக்காக தனக்கு வெறுப்பு விருப்பதை காட்டாமல் அவரு அன்படியே அண்ணன் வந்து பகவானை மட்டும் தொடர்ந்து அப்படியே மனசு போய் பிடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படியே கையில பிண்டு வாழ் இளத்துல ஒரு கண்டே இருக்கும் முழு வேண்டுச்சு விடுறதுக்கு நாம பிடிச்சு பிரயத்தனம் பண்ண திட்டு போடுவேன் அப்படி மரணத்துக்காக வரி சொல்லி கொடுத்துருக்காள் பகவத்கீதை மூக்க அதுல இந்த சம்சாரத்தை ஒரு பெரிய வருஷமா வசிக்கிறாள் பதினைஞ்சாம் அத்தியாயத்துல ஆனால் பெரிய மரம் உண்டாள் அது மரம் தான் சாமான்யமான மரம் இல்லை என்றால் உள்ள மரத்தை போன்ற மரம் இல்லை அப்படின்னா என் கட்சியில் ஓகே விடாது விலட்சணமான மரம் என்ன வைலட்சண்யம் அஸ்வர்த்தம் மேலே வேணா பிரம்ம பிரபஞ்சம் இது பிரம்மா மேல இருக்க சத்தியலோக கலை அங்கே வந்திருக்க மேலும் தான் கலை இந்த போய் மேல் மேருக்கு கலைன்னு வதைச்சா இருக்கா அப்படி வதைச்சாங்க ரோங்குகளே ஆத்தங்கரையில வந்தியில் போனவன் பக்கத்துல பெரிய ஆத்தங்கரையில ஒரு மரணம் நுழைஞ்சிருக்கும் இனத்துல நிறம் வேகமா அடிச்சு கலையிலும் இந்த சம்சாரம் நம்ம பாதிக்கணும்னு கட்டப்பட மாட்டான அவன் பயப்படமா எப்படி வந்து கொஞ்சம் பகுத்தரு உள்ள மந்தனும் மேல பிச்சுக்கண்டு வேறு மேல போன மனத்தடியில் போய் தங்கி கொடுக்க மாட்டானோ நம்பிக்கைப்பட விசுவாசத்துடன் நம்பிக்கையோடு நம்ப மாட்டாள் என்பதை காட்டுவதற்காகத்தான் மேல பிச்சு போன ஒரு மரத்தை போய் திஷ்டாந்தமா மேல வெயிலு கீழே களை மூலம் அகஷாகம் இது அஸ்வத்தம் இந்த மரத்தை நாளைக்கு இருக்காது இந்த மரம் அங்க வந்து அக்னியானவன் அஸ்வரூபம் அக்னியானவன் அஸ்வரூபத்தை எடுத்துக்கிட்டு போய் அஸ்வத்த மரத்துக்குள்ள போய் கூட்டு அதனால எனக்கு அஸ்வத்த மரத்தேன் வந்தது இந்த சம்சாரபட்சம் ஸ்வகான் அதிஷ்டதின் நாளைக்கு இருக்காது புரிந்து தெ நாளைக்குல பார்த்தய நாளை சாசம் என்னைக்கு பைராஜ் வருது அவன் சன்னியாசம் பண்ணிக்கிறோம் யோஜனை கேட்க மாட்டான் அவன் பண்ணிக்கமா இருக்கா பண்ணிட்டா அப்படி தான் கேட்க மாட்டான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் தான் புஷ்கு போடுவான் இன்னைக்கு வைராக்கியம் வந்து இந்த மரத்தை போடும் அவன் அவனுடைய விஷயத்துல இந்த அஸ்வத்தம் இருக்காது அஸ்வத்தம் தான் அஸ்வத்தம் அவ்யம் ஆனா அவ்வளவு சுருக்க உத்தரவு இந்த மரத்தை ஒத்திக்கொட முடியாது ரொம்ப நாள் ஊழல் பண்ணங்கள் இலைகள்சாரத்துக்குலையா எப்படாது எவ்வளவு சூடு வேண்டுமோ அவ்வளவு சூழல் விட்டு பாக்கி எல்லாம் வளர்த்தது எதுந்தால் வேதங்கள் தான் வளர்த்தது குழந்தை இல்லா உடனே பரிகாரம் பண்ண ஆரம்பிச்சுருந்தான் அப்புறம் ராக பிரதிஷ்டா உடனே குழந்தை பரிகாரங்கள் பண்ண சொல்லியிருக்காரு இந்த உலகத்தை மரத்தனும் வேதம் தான் இலை எப்படி மரத்தை காக்குறதோ அது முதலீடு இந்த வேதங்கள் தான் இந்த சம்சார உச்சத்தையும் காத்து இந்த மரத்தை எவனோருவன் சரியாக அறிஞர் நானோ அவன் தான் வேதத்தை அறிந்து கொண்டவன் எஸ்தம் வேத ச வேத விட்டு இந்த கலை உண்டு இருக்குன்னால் அசச்சூர் பிரசாத்தி ஊப்பாய பிரிய கிழ மனுஷையம்சார்த்த அசைச்ச ஊர்வம் பிரசாக தாக்க நாமெல்லாம் கீழ்களை மேற்களை தேவாதிகம் யாருக்கு ஜலம் விட்டு வளர்த்தால் இதுக்கு ஜலம் என்ன சத்ரஜோ குணமாக ஜலத்தினால வளர்ந்து வந்திருக்காங்க கொஞ்சம் சத்துவம் உள்ள இருந்தா சொற்பம் இருந்தா போகுது நீங்க வெள்ளிக்கிழம போது போகணும்னு தோணும் சத்துவம் உள்ளே இருந்தது ஏதோ ஒரு காலும் கொஞ்சம் ரகஸ்ட் உள்ள இருந்தது ஏன்னா கை வெளியான கையில விடுதா கூட பொழுது விடியாதான் பார்த்துக்கோன்னு விடுவான் இருப்பான் தம்பான் கை வெளியான ராத்திரிகளை படுக்கையுக்கேன் நம்ம வந்து படுக்கையில தானே இருக்கு காலம்பரம் பார்த்துக்கோன்னு நினைச்சுவான் காலம்பரம் பண்ணி விடுவான் ஆறாவது போடுவான் அப்புறம் இல்லாத அப்படின்னு தான்